சச்சிதானோத்தியேத்தவே தாபத்தய விநா நேக்கோம் சுஷம் ப்ரமைத்தவித்தீயம் வை கீயத்தை பூதா ரிஷி அவூத்த தத்த குரு உபதேசத்தை பூர்த்தி பண்ணுறார் இங்கே சொல்லுகிறார் ஏகஸ்மாத்து குரோஹோ ஞானம் சுஸ்திரம் சுபுஷ்கலம் ந சாத் ஒரு குரு கிட்ட இருந்து பெறக்கூடிய ஞானமானது நன்கு வலிமை வாய்ந்ததாகவும் நிலையானதாகவும் இருக்காதென்றோ அப்படிங்கிறார் இந்த இடத்துல குரு சப்தம் இதெல்லாம் வந்து குழப்பிறது இந்த சொற்கள் எல்லாம் ஒரு குருக்கிட்ட இருந்து படித்தாலும் ஞானம் சுப்புஷ்கலமாக இருக்கும் சுஸ்திரமாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த இடத்துல குரு சப்தம் வந்து நாம் ஒருத்தரை குருங்கிறது ஒரு தத்துவம் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு உபாதியிலருந்து சம்பிரதாயம் தெரிஞ்சு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறவர் தான் குருங்கிறோம் அவருக்கும் குரு இருக்கணும் அவர் தானே தன்ன குருன்னு சொன்னார்ன்னா அவரிடத்துல நாம் போக முடியாது போகக்கூடாது பெரியவராக இருந்தால் மரியாதை காட்டலாம் நமஸ்காரம் பண்ணலாம் ஆனால் அவருடைய டீச்சிங்கை சாஸ்திரத்தை நாம் வாங்கிக்க முடியாது ஒரு குருக்கிட்ட குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாவது படிக்கணும் படித்ததுக்கு பிறகு நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இந்த குருங்கிறது இந்த டீச்சிங் கெப்பாசிட்டி அதுக்குத்தான் குருன்னு பேர் அது தெய்வீகமாகவும் இருக்கணும் சும்மா வெறும் கெப்பாசிட்டிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அந்த உபதேசம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கை முறையும் சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் சாஸ்திரங்களில் குருவோட லட்சணத்தை பற்றி சொல்கிற போது சொல்லப்பட்டிருக்கு ஆகவே குருவானவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர் உபதேசம் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர் அதிருஷ்ட சக்தியோட திருஷ்டசக்தியை நன்றாக பயன்படுத்தி சொல்லக்கூடியவர் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த குருங்கிற ப்ரின்ஸிபிளை எப்படி பார்க்குறாரு தத்த குரு அப்படின்னு கேட்டால் நிறைய எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்குற ஒரு உதாரணத்தின் மூலம் மாத்திரம் ஞானத்தை பலப்படுத்திட முடியாது நிலைக்க செய்ய முடியாது பல உதாரணங்கள் பல மகான்கள் இருந்து கேட்கறதுன்னு சொல்கிற வழக்கம் இப்போ திருக்குறள்லேயே திருவள்ளுவர் கல்வியினுடைய அவசியத்தை கல்வி கல்லாமை அப்படிங்கிற ரெண்டு அதிகாரத்தின் மூலம் சொல்லி கொடுக்குறார் அப்புறம் கேள்விங்கிறார் அப்புறம் சுயமாக சிந்திக்கிறதுங்கிறார் அப்புறம் நம்ம தப்பை நீக்கிறதுங்கிறார் இது ரொம்ப அழகான ஒரு டெவலப்மெண்ட் பொருட்பாலில் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார் ராஜாவோட லட்சணத்தை சொன்னதுக்கு பிறகு கல்வி படிக்கிறதுனுடைய அவசியம் பல பேர்கிட்ட கேட்கறதுனுடைய அவசியம் சுயமாக சிந்திக்கிறதுனுடைய அவசியம் இந்த மூணுனுடைய பிரயோஜனம் என்னென்னா நம்ம தப்பு இல்லாமல் ஒழுங்காக வாழ்கிறது தான் பிரயோஜனம் இல்லாட்டி இந்த கல்வி கேள்வி அறிவுடைமைக்கு பயன் இது எனக்கு மனசில் ரொம்ப கவர்ந்த விஷயம் அது சாஸ்திரங்கள் அங்கங்கே இருந்தாலும் வகுத்து அகு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆகவே இங்கே என்ன சொல்கிறார் இவர் ஏகஸ்மாத்து குரோஹோ ஞானம் குருவினிடமிருந்து பெறப்படுகிற ஞானம்னு அர்த்தம் அது சுஸ்திரமாகவோ சுப்புஷ்கலமாகவோ ஆகாதன்றோ அப்படின்னா அதாவது குரு சொல்லிக் கொடுக்குறது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார் ஆனால் நாம் பல திருஷ்டாந்தங்களை பார்த்து மனசில் அதை பதிய வச்சுக்கணும் கைவல்ல மனிதத்தில் சந்தேகம் தெளிதல் படலம்னு இருக்குது தத்துவ விளக்கம்ங்கிறது குரு சிரவணம் குருக்கிட்டிருந்து பாடம் கேட்கறது அப்புறம் சந்தேகங்களை போக்கிக்கிறதுக்காக அதுக்கும் குரு உதவி பண்ணுவார் அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிளெலாம் சொல்லி புரிய வைக்கிறது சொல்லப்போனால் குரு டீச்சருக்கு அடையாளமே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறது தான் திருஷ்டாந்த குசலோ பக்தா அப்படின்னு ஒரு சூக்தி ஒரு செய் சொல்கிற வார்த்தை வழக்கமாக சொல்கிறது உண்டு அதனால் இவர் என்ன சொல்கிறார் ஏதத்து அத்விதீயம் பிரம்ம வை இந்த இரண்டற்ற பிரம்மமானது பகுத ரிஷிபிஹி கீயத்தை பகுதா ரிஷிபி கீயத்தை ரிஷிபி இந்த ரிஷிகளால் பலவிதமாக சொல்லப்படுகிறதன்றோ அது மாதிரி பலவிதமாக சொல்லப்படுகிறதுனா பலவிதமாக சொல்றதுக்கு காரணம் என்னென்னா பல எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு காரணம் என்னென்னா அது ஆழமாக மனசுல போய் பதியணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது ஆகவே அவர் என்ன சொல்கிறார் ஒரு கிட்ட குருக்கிட்ட இருந்து படித்தா அந்த ஞானம் பலப்படாது நிலச்சிருக்காது ஏன்னா ரிஷிகளே அத்வைத பிரம்மனை பலவிதமாக உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள் ஏக்கம் சத் விப்ரா பகுதாவதந்தின்னு பார்க்கிறோம் ஆகையினாலும் நான் இத்தனை எக்ஸாம்பிளை வச்சுண்டு இது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த இடம் அதனால் குருவே தேவையில்லை அப்படின்லாம் பேசக்கூடாது சம்பிரதாயம் தெரிஞ்ச குருக்கிட்ட படிக்கணுங்கிறத சாஸ்திரங்கள் நன்றாகவே சொல்கிறது இதே பாகவதமும்னு சொல்லியிருக்கு இந்த கதையில் இவர் சொல்கிறது குருங்கிறது இவர் ஆள குருவாக நினச்சிருந்தார் யாருக்கும் கிடையாது ஆனால் இப்போ வந்து இவரை குருவாக வரிச்சு தான் இவர் கேட்டுருக்கார் யார் எது சக்கரவர்த்தி இவரை நமஸ்காரம் பண்ணி அந்த யாகசாலையில் இருக்கிற அத்தனை பேரும் இவர்கிட்ட கேட்கிறார்கள் இவர் சொல்கிறார் எனக்கு நிறைய குருன்னு குருன்னு இவர் சொல்கிறதெல்லாம் என்னது நிறைய எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே படித்த விஷயத்தை இந்த எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி நான் புரிஞ்சின்றேன் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கார் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிறதுன்னா ஞானம் வந்து நிலைச்சி நிற்கிறது பலப்படுறது சுப்புஷ்கலம் பவதி சுப்புஷ்கலம்னால் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த ஞானம் அப்படின்னு அர்த்தம் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது சுஸ்திரம்னு சொன்னால் நன்றாக ஆழமான மனசுக்கு போயிடுது வாழ்க்கையே அது மயமாக ஆகிடுது அப்படிங்கிற அர்த்தம் ஆகவே உபனிஷத்துக்களில் ரிஷிகள்லாம் பலவிதமாக பரம்பொருளை பற்றி சொல்லியிருந்தாலும் நாம் பலவிதமான உதாரணங்களை கொண்டு அந்த உண்மையை உள்ளத்திலே ஆழ பதித்து வலிமையுடையதாக ஆக்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்து நல்வாழ்த்துகள் ஹரிவோ தேனி வேதபுரி